ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் இந்து சாதனம் த ஹிண்டு ஆர்கன் என்ற ஆங்கில பத்திரிகை டி செல்லப்பா பிள்ளை என்பவரால் வெளியிடப்பட்டது ஆயிரத்தி எண்நூத்தி ஆண்டு முதலாவது உலக சமய நாடாளுமன்ற மாநாடு சிகாகோவில் ஆரம்பமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு மகாத்மா காந்தி சத்தியாகிரகம் என்ற சொற்பதத்தை தென்னாப்பிரிக்காவில் வன்முறையற்ற இயக்கத்தின் செயல்பாடுகளுக்கு பயன்படுத்த ஆரம்பித்தார் பெனிட்டோ முசோலினி மீதான கொலை முயற்சி தோல்வியடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு இரண்டாம் உலகப் போரின்போது ஜெர்மனியின் டாம்ஸ்ட் நகரில் பிரிட்டன் மேற்கொண்ட குண்டுவீச்சில் பதினோரு ஆயிரத்தி ஐநூறு பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு இரண்டாம் உலக போரின் போது போர்னியோ தீவில் படுகொலை செய்யப்படுவதற்காக ஜப்பானியர்களால் அடைத்து வைக்கப்பட்டிருந்த இரண்டாயிரம் போர்கைகளை ஆஸ்திரேலிய படையினர் விடுவித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இந்திய பாகிஸ்தான் போரின் போது இந்திய ராணுவம் புர்கி என்ற நகரை கைப்பற்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு சிலி நாட்டின் மக்களாட்சி அரசு ராணுவ புரட்சியில் கவிழ்க்கப்பட்டது ஜனாதிபதி அலென்டே கொலை செய்யப்பட்டார் ராணுவ தலைவர் அகுஸ்டோ பினாட்சே ஆட்சியை கைப்பற்றி பதினேழு ஆண்டுகள் சர்வாதிகார ஆட்சியை நடத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அமெரிக்க அதிபர் ஜிம்மி கார்டர் எகிப்து அதிபர் அன்வர் சதாத் இஸ்ரேல் பிரதமர் பெகின் ஆகியோர் மத்திய கிழக்கு அமைதி முயற்சிகளை மேற்கொள்வதற்காக காம்ப டேவிட்டில் சந்தித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு பாலஸ்தீன அகதிகளின் பாதுகாப்புக்கென வந்திருந்த பன்னாட்டுப் படைகள் பெய்ருட் நகரை விட்டு விலகியதை அடுத்து பல்லாயிரக்கணக்கான அகதிகள் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஆஸ்திரியா நாட்டில் ஆஸ்திரியா ஹங்கேரி எல்லை திறந்துவிடப்பட்டதைத் தொடர்ந்து ஆயிரக்கணக்கான மக்கள் கிழக்கு ஜெர்மனிக்கு சென்றனர்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 ஏழாம் ஆண்டு ரஷ்யா உலகின் அதி வாய்ந்த ஆயுதத்தை பரிசோதித்தது இந்த ஆயுதமானது த ஃபாதர் ஆப் ஆல் பாம்ஸ் என அழைக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு பாகிஸ்தானில் இரண்டு ஜவுளி தொழிற்சாலைகளில் நேரிட்ட தீ விபத்தில் முன்னூற்றி பேர் உடல் கருகி மாண்டனர் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு நாசா அனுப்பிய மார்ஸ் குளோபல் சர்வேயர் வெண்கலம் செவ்வாய்கோலை சென்றடைந்தது இனி இந்த நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு ஓ ஹென்றி அமெரிக்க எழுத்தாளர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு டி கே சிதம்பரநாத முதலியார் வழக்கறிஞர் எழுத்தாளர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ப சுப்பராயன் சென்னை மாகாண முதல்வர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு வினோபா பாவே இந்திய மெய்யியலாளர் காந்தியவாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு லாலா அமர்நாத் இந்திய கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு காமோஷ் ஷெரீப் தமிழ் திரைப்பட பாடலாசிரியர் கவிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஃபேட்னன் மார்க்கோஸ் பிலிப்பைன்ஸின் பத்தாவது அரசு தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் தமிழக மிருதங்க கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பசார் அசாத் சிரியாவின் இருபத்தி ஓராவது அரசு தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மனோஜ் பாரதி ராஜா தமிழக திரைப்பட நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சிரியா சரண் தென்னிந்திய நடிகை இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு சுப்பிரமணிய பாரதியார்